திரு பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடற் புராண பாடல்கள் தொகுப்பு தம்பம் சத்தியா சிவமாக தனிப்பர முத்தியான முதலை செய்ய சத்தியா சிவமாக தனிப்பர முத்தியான முதலை துதி செய்ய சக்தியா சிவமாகி கனிப்பர முத்தியான முதலை துதி செய்ய சக்தியா சிவமாகி கனிப்பர முத்தியான முதலை துதி செய்ய பலரும் பெயர் கூறி சொன்னாலும் சிறப்பாக அத்து நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நாளில் இரண்டு சிறப்பும் புராண வரலாறும் என்ற அந்த இரண்டு பகுதியை நாம் நினைவு கூற வேண்டும் இந்த பகுதியை நினைவு கூர்வதற்கு ஏதுவாக அடியில் நம்முடைய திருவடிகளில் இருந்து பேசும்படியான எனவே அவர்கள் திருவுடைய மீண்டும் நான் வணங்கி திருவுடையாடல் புராணத்தில் நான்காவது பகுதியாக நினைவு கூறுகின்ற திருக்க இலைக்கு செல்கிறோம் திருக்க என்பது இப்பொழுது மிக எளிமையாக சென்று வருகின்ற அமைப்பாக இருக்கிறது இப்பொழுதுதான் அதற்கு விசாரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அனியமாக இந்த திங்களுக்குள்ளே அதை விண்ணப்பித்தால் அடுத்த திங்களிலே திருக்கையில செல்வதற்கு அமைப்பாக இருக்கும் அதற்குரிய விண்ணப்பங்கள் எல்லாம் என்று நான் ஈரோட்டில் கேள்விப்பட்டேன் முப்பத்தி மேலாக அந்த பகுதி இருக்கின்ற இடம் சைனாக்காரர்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறது எனவே இந்திய நாட்டில் இருந்து சிறிதூரம் சென்று இவர்கள் படையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு அவருடைய அழைப்பிலே சென்று ிருக்கையிலை வணங்கி மீண்டும் நம்முடைய இந்திய பெருநாட்டினுடைய எல்லையிலே கொண்டு வந்துவிட டெல்லிக்கு வர வேண்டு அமைந்திருக்கிறது அருமையான பெரும்பாலும் ஆண்டுதோறும் மேற்கொண்டிருக்கிறார் முன்பு காசியோடு இருந்தது பிறகு கேதாரம் வரை சென்றது அதன் பிறகு இப்பொழுது திருக்க கேதாரம் ஒரு காலத்தில் இருந்த ஒன்று இப்பொழுது கேதாரம் கடிமையாகிவிட்டது திருக்கையிலே நோக்கம் காரணம் கேதார்நாத் போவதற்கு கௌரி குண்டத்திலிருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் குதிரை அல்லது நடையில் செல்ல வேண்டும் பத்ரிநாத் என்பது பெருமாள் பெருமாள் இருக்கிற இடம் அங்கே நேர பேருந்தே போகிறது கீழிருந்து மேலே போகிறது ஆகவே கேதாரம் செல்வதற்கு ஒரு பதினாலு கிலோமீட்டர் நடந்து செல்லணும் பத்ரிநாத் செல்வதற்கு நடந்தே போக வேண்டியதில்லை பேருந்தில் போகலாம் திருப்பணால் காசி இருக்கின்ற புண்ணியத்தினாலே இந்த பகுதிகளெல்லாம் சென்று வணங்கி வரும் முடியான அடியனுக்கு படித்தது என்பதை இங்கே நினைவு கூர்ந்து திருப்பண காசி திருமணத்தில் இருக்கின்ற காசிவா சுவாமியூர் வணங்குகிறேன் ஆனால் திருக்கையில செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை நூற்றம்பது கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டும் செங்குத்தாக செல்ல வேண்டும் இந்த குதிரையில் செலுகின்ற பயிற்சியை நமக்கு தெரியாது ரொம்ப கடினப்பட்ட குதிரையில் ஏறி ரொம்ப சேர்மான் பெருமாள் நாயனார் குதிரையில் சென்றார் என்ற நினைவும் அவர் செலுகின்ற பொழுது இடையறாவது திருவையின் நினைந்து கொண்டு சென்றார் என்பதையும் நினைவு அது தவிர வேறு கதி இல்லை ஏன்னா அந்த பதினாலு கிலோமீட்டர் செல்கின்ற பொழுது ஒரே அந்த நேர் செங்குத்தா குதிரை ஏறுகின்ற பொழுது ஒரு அளவுக்கு தான் எடுத்து பக்கத்துல கீழே ஒரு பெரிய படுபாதாளம் இந்த புறம் விழுந்தால் அவ்வளவுதான் விழுந்ததுதான் விழுந்து முடியாது இந்த புறம் குதிரை ஒதுங்குகின்ற பொழுது இந்த மலைச்சரிவானது காலில் அப்படியே தேய்க்கும் நமக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தி பேசுகின்ற தான் அந்த குதிரை அடைத்து செல்கிறார்கள் அதனால் ஏதேன்னு சொன்னால் அவருக்கு நம்ம சொல்லுவது நமக்கு அவர் சொல்லுவது நாம் சொல்லுவது அவருக்கு இந்த பதினாலு கிலோமீட்டர் திருவைந்த அழுத்தத்தான் துணை வேறு எதுவும் இல்லை என்று போவேன் இப்படியாக செல்லுகின்ற கேதார்நாத் அமைந்திருக்கிறது அதற்கு மேலாக நாம் திருக்கையில் என்று சொல்லுகின்றது ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரையிலும் படிப்படியாக எளிமையாக்கி கொண்டு வருகிறார்கள் இந்த படிப்படியாக எளிமையாக்கி கொண்டு வருகின்ற பொழுது இந்த சில ஆண்டுகளிலே ஏறத்தாழ நெருங்கி இந்த நூத்தி கிலோமீட்டர் என்று இல்லாமல் சில கிலோமீட்டர் தூரத்தில் செல்லுமாறு நம்முடைய அந்த வழிச்சலம் அமையலாம் அமையக்கூடும் ஆனா அப்படியெல்லாம் அந்த பாதி அமைக்காமல் இருப்பதற்கான அடிக்கடி பணி மூடப்பட்டிருப்பதனாலும் அந்த நோடு அந்த சாலை அமைத்தால் கூட அதில் நாம் செல்கின்ற கடினமாக இருக்கின்றதனாலும் அந்த இரண்டு அரசுகளும் செய்யல சீன அரசும் செய்யல இந்திய பெருநாளும் செய்யல இருந்தாலும் ஒரு பெரிய வருந்ததற்குரிய செய்தி திருக்கையில் ஆகும் இப்பொழுது சீன அரசுக்கு உட்பட்ட அமைப்பில் இருக்கிறது என்பதை மட்டும் வருத்தத்தோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம் என்றால் அவருடைய தெய்வலசி நல்லா ரொம்ப அருமையாக பாதுகாத்து செல்கிறார்கள் அழைத்து செல்கிறார்கள் எந்தவித குறையும் என்று செல்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இருந்தால் நம்முடைய இந்திய பெருநாட்டில் திருக்கையிலாயந்தான் வடவேங்கனம் தென்குமலை தமிழ்கூறும் ஆயுள் ஆயுள் அந்த ஆயுள் தமிழூர் என்று சொல்லும் தமிழகத்தினுடைய எல்லையை வடவேங்கனம் தென்குமலை என்று சொல்லுவோம் ஆனால் அதற்கு மேலையாக நாம் வடக்கே இந்திய பெருநாட்டுக்கு சொல்லுகின்ற பொழுது வடக்கில் இமயமலை எங்கள் மலையே என்று சொல்லி பெருமை அந்த இமயமலை இப்பொழுது சைன பேரரசனுடைய அந்த பாதுகாப்பில் அந்த எல்லையில் அமைந்திருப்பதை நாம் இனி பார்க்கிறோம் இது திருவருள் அமைப்பு நாம் நினைந்து கொண்டு உலகியலை விடுத்து இனி அறுவடைக்கு செல்வோம் திருக்க இலாய சிறப்பு என்று சொன்னார் திருக்க இயம் என்று சொல்கிறார்கள் இந்த திருக்க இயம் இப்பொழுது நாம் நினைக்கின்ற திருக்க இலாயமா அப்படி ஒரு ஆய்வு அல்ல இப்பொழுது நாம் இவர்கள் சென்று வருகின்ற திருக்க பருப்பொருளாக இருக்கின்ற மேம்போக்காக இருக்கின்ற அந்த திரட்சியை தான் பார்க்கிறோம் மேலே எழுந்தவர்கள் இருக்கின்ற பெருமான இருக்கின்ற எல்லையோ அந்த பெருமானையோ கண்டு தரிசிக்கலாம் அதனால் அவர் என்ன சொல்லுகிறார் கைலை மலையானே போற்றி போற்றி என்று சொல்லிக்கொள்வார் கைலை மலையானே போற்றி போற்றி என்ற அளவில் தான் நிற்கிறோம் அதற்கு மேலிருக்கின்ற பரம்பரளாக இருக்கின்ற பெருமானை அடைந்து அவனுடைய திருவடிக்கேடு இன்பத்தை அனுபவிப்பெற்ற அமைப்பு ஒரு கால நமக்கு கிட்ட வேண்டும் இது கிட்டுவதற்கு வாய்ப்பாக இந்த எண்ணம் எல்லாம் நமக்கு மேலோங்க வேண்டும் இப்படிப்பட்ட ஞானிகளுடைய பேரில் நமக்கு கிட்டுமானால் சென்று பயிரிடலாம் ஆகவே கைலை இந்த கைலைக்கு உரியவனாக நம்முடைய மணிவாசக பெருமான் பெருமானை சொல்கிறார் பெருமான் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் எங்கும் இருக்கிறார் என்பது பொதுவான நிலை ஆனாலும் சிறப்பாக எழுந்துள்ள இடம் ஒலிகளு கைலை மலை என்று திருவாசகத்தில் குறிக்கிறார் ஒலிகளு கைலை மலை கிழவோனி என்றார் ஒலிகள் மிக்க இருக்கும்படியான அந்த கைலை மலைக்கு உரியவனாக இருக்கான் என்று சொன்னார் இந்த ஒலிகளு கைலை மலை என்ற தொடர் நினைவுக்கு வருகின்ற பொழுது நமக்கு இன்னொரு தொடர் நினைவுக்கு வரும் இது அப்பா இருக்கிற இடம் பிள்ளை இருக்கிற இடம் பழமுதிர் சோலை மலை கிழவோணி என்ற தொடர் நினைவுக்கு வரும் திருமுருகாட்டுப்படையிலே பழமுதிர் சோலையிலே நிறைவாக நக்கீர பெருமான் முடித்து காட்டுகிறார் பழமுதிர் சோலை மலை கிழவோணி என்று ஆகவே அப்பா இங்கேயோ ஒரு கிழ கைலை மலைகிழவோனாக இருக்கின்றவர் தம்பி எங்கே இருக்காரு பழமுதிர் சோலை மலைகிழவோனாக இருக்கிறார் இந்த ரெண்டு தொடரும் அருமையான நக்கீர திருமுழுகாட்டுப்படை தொடரும் திருவாசகத்தோடரும் ஒண்டி இருக்கின்றது மலைகிழவோன் என்பது ரெண்டுக்கும் பொதுல அது கைலை மலைகிழவோன் அப்பா பழமது சோலை மறைகடவோன் பிள்ளை என்ன அந்த ரெண்டு பேரும் இப்பொழுது இந்த புண்ணிய பேட்டில் இங்கே இருக்கின்ற பெருமக்களை எல்லாம் நம்முடைய தௌத்தர் சுவாமிகளை அது மரபும் அல்ல விளையாட்டுக்காக சொல்லுகிறேன் நேயர்களை கைலை மலைக்கு அழைக்கிறோம் என்று சொல்லலாம் அந்த நேர்களை கைலை மலைக்கு அழைக்கிறோம் என்று சொன்னால் கைலை மலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் நம்ம அருமையான அமைப்பை நமக்கு சொல்லி காட்டுகிறார் பரஞ்சோதி முடிவர் கைலை மலை சிறப்பை சொன்ன பெரியவர்கள் எல்லாம் பல அதில் சிறப்பாக நாம் எண்ணுகின்றவர்கள் இப்பொழுது நம்முடைய பரஞ்சோதி முனிவர் அடுத்தார் போல் சேகரார் பெருமார் சிவபிரகா சுவாமிகள் இப்படி எல்லாம் கூட ஒரு பெரிய அமைப்பை நாம் எண்ணலாம் ஆய்வுலகத்தில் வைச்சிக்கலாம் அல்ல அருளாளர் கண்டை திருக்க இலை இல்ல இல்ல அல்லது அது அருளாளர்களின் எல்லையில் திருக்க இலை என்று எடுத்துக்கூட ஒருவாறு எண்ணி பார்க்கலாம் ஒப்பீடு செய்யலாம் இல்ல கல்லூரி மாணவர்கள் எனவே அவர்கள் எல்லாம் பின்னே இருக்கின்ற மாணவர்களால் இப்ப கையிலச் செருப்பை பற்றி பாடிய அருளாளர்கள் யார் யார் எந்தெந்த விதத்தில் கைலச்சரிப்பை சொல்லி இருக்கிறார் என்பதெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் தெருக்கிலைக்கு செலுகிறோம் திருக்கையில இருக்கிறோம் அங்கே தெருக்காயும் மிக சிறப்பாக இருக்கிறது வானல் வானல் நிற்கின்ற கையிலாயும் எங்கு பார்த்தாலும் அந்த பனிப்படலம் சூழ்ந்திருக்கின்றன ஒரே குளிர்ச்சியாக இருக்கிறது இப்பொழுது கூட நாம் அங்கே உள்ள இங்கே வந்தபோது ரொம்ப அருமையாக வீசு வருகிறது வீசு தண்டல் அப்பரடிகள் வளரார் அது கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு மெருகு கொடுத்தார் அந்த வீசுத்தண்டல் எங்கிருந்தால் அதிகமாக அனுபவிக்கலாம் என்று பார்த்தார் நல்ல உயர்மார்கட்டத்தில் இருந்தால் அதை அனுபவிக்கலாம் என்று சரி அந்த காற்று எப்படி அடிக்கணும்னு சொன்னார் வீசு தண்டல் இவர் மென்மையா அடிக்கணும் என்று சொன்னார் இந்த மென்மையாக அந்த காற்று அடிக்கின்ற பொழுது கூட மலர்களிலே இருந்து அந்த மனத்தையும் கொண்டு வந்து பறக்க வருமானால் ஒரு பக்கம் உடலுக்கு குளிர்ச்சி இன்னொரு பக்கம் மூக்கிற்கு நம்ம யார் நுகர்ச்சி அவளுக்கு நறுமணம் மிக்க முயற்சி இதை எண்ணி பார்க்கின்றவர் மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காத்தே என்று சொன்னார் ஏழாம் நூற்றாண்டில் வீசு தண்டலும் வீங்கில வேண்டியும் என்று சொன்ன அப்பிரடிகள் இருக்கிறார் ஒரு பனிரெண்டு நூற்றாண்டு தாண்டிய பிறகு அந்த தெண்டலுக்கு ஒரு மெதிப்பு கொடுத்து ஒரு மெரு கொடுத்து அது எங்கே வீச வேண்டும் மேடையிலே அப்படி மெல்லிய காற்றாக பூங்காற்றாக வீச வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட இன்பணுவம்தான் இறை அனுபவம் என்று சொல்லி வல்லராசுடுகிறார் ஆகவே இந்த இரையனுபவத்தை நாம் அங்கே தெருக்கையிலே இன்னும் மேலும் அதிகமாக காணலாம் திருக்கேதாரத்திலேயே நம்மளால் செய்ய முடியாது திருக்கேதாரம் சென்று முடித்தால் அந்த நடுக்கும் குளிர் பிற்பகல் அஞ்சு களிமடைக்கு வழிபாடு செய்யும் இடம் என்பதால ஞானசம்பந்தருடைய பாடல் இந்த பாடலை இங்க அருமையா பாட முடியுது அங்க எங்களுக்கு தொண்டர்லாம் அஞ்சுகிறோம் ஏனென்றால் நடுக்கு அதனால் நேரம் எங்கே நமக்கு படுக்கையறு இருக்கிறது எங்கே கம்பளி இருக்கிறது எங்கே கீழே தனல் இருக்கிறது என்பதை பார்த்து மேல அந்த படுக்கையிலிருந்து வெளியே அந்த கம்பளியை போட்டுக்கொண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு நடக்கும் அவ்வளவு குளிர்ச்சி இது மே மாதத்திலே இருக்கு இருக்குமானால் திருக்கையில் ஆய்வு எப்படி இருக்கும் என்றால் இன்னும் மிக அதிகமான அந்த குளிர்ச்சி இருக்கும் என்று சொல்வார்கள் ஆகவே நல்ல குளிர்ச்சி அதோடு அந்த உயர்ந்திருக்கின்ற மலைச்சிகரங்கள் அந்த மலைச்சிகரத்திலே பணிமூடப்பட்டிருக்கிற சூழ்நிலை அங்கே இருக்கின்ற நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் காண்கிறோம் என்றார் வரங்கள் தந்தருள்வர் முனிவோ அங்க இருக்கிற ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார் முனிவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார் இந்த முனிவரும் தேவருமாக பெருமானத்தில் செல்கிறார் சென்றால் எதுக்காக செல்வார்கள் அவரவர்களுக்கு இருக்கிற எத்தனையோ குறைகள் நீங்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்படி எங்களுக்கு வரங்கள் தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க பெருமானம் வழங்கிக் வரங்கள் தந்தாருள்வர் முனிவர் என்ன செய்கிறார்களாம் கரங்கள் தந்தாலை புகழ்த்திட தன்னுடைய கரத்தை தலையிலே கூப்பி வைக்கிறார்களாம் சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்களே சிரங்குவித்தால் பெருமான் அவர்களை எல்லாம் ஓங்குவிப்பானாம் வாழ்க்கையிலே கரங்குவித்தால் அவர்களை எல்லாம் மழிவிப்பானோ கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க திருவாசனம் கரங்குவித்து வணங்க பொழுது மனமெல்லாம் பகிடுவான் அப்படியே கையை உயர்த்த சிரங்களை உயர்த்தி வணங்குகின்ற பொழுது அவருடைய வாழ்வு எல்லாம் பெருமான் ஓங்க வைப்பானாம் சிரங்குவிக்கும் சீரோன் கடல்வெள்கள் நமக்கு திருவாக்கல் இருக்கிறது எனவே இந்த முனிவர்களும் மாணவர்களும் எல்லாம் தம்முடைய கைகளை தலைமுக்த்திட தலையில அப்படி கூப்பி வணங்க கருவுனை செய்து பெருமான் அவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அவிச்சை ஊரம் கடந்து ஊரை உணர்வேலாம் கடந்து அருமையின் சீரங்கடந்த மனிதனுடைய அந்த உணர்ச்சிக்கோ அல்லது அறிவிற்கோ சொல்லிற்கோ இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கிறான் அவன் அதையும் திருவாசம் சொல்லி காட்டிட்டு மாற்றம் மனம் கழிய நின்ற மரையோணி என்கிற மாற்றம்னா சொல் மனம்னா தெரியும் இந்த சொல்லிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டிருக்கிறான் மாற்றம் மனம் கழிய நின்ற மரையோணி என்று சொல்கிறார் இப்படி மாற்றம் மனம் ஆகியவற்றிற்கெல்லாம் கடந்திருக்கின்ற பரம்பொருள் இந்த இரண்டு குழுவினரும் வணங்குகின்ற பொழுது மரங்கள் தந்து அருணை செய்திருக்கும் இடம் திருக்கைலாயம் என்று சொல்லுறோம் சரிங்களா இப்ப நாம் திருக்கைலாயத்தை நோக்குகிறோம் ஒரு மருங்கு வானவர் இன்னொரு மருங்கு முனிவர்கள் இவர்கள் தன்னுடைய சிறகுவித்து வணங்குகிறார்கள் பெருமான் தன் கையு எல்லாரையும் அருள் செய்கிறார் அப்படிப்பட்ட கைலாயத்தை இப்பொழுது நாம் காண்கிறோம் என்ன செய்யும் ஒவ்வொரு ஊழியிலும் இந்த கைலை மலை உயருமா உயருமா இப்படி சொன்னால் நாம் என்ன கேட்டோ தமிழ் ஆசிரியர்கள் எழுதினார்கள் ஆனா விஞ்ஞானிகள் சொன்னால் நம்முடைய காசி விசாகி அதனால விஞ்ஞானத்திலே வளர்ந்தவர்கள் இன்றும் மலை வளர்கிறது மேலும் வளரும் என்று கருதுகிறார் இதை முதல் முதல் சொன்ன பெரியவர் சுந்தரமூர் சுவாமிகள் தற்கையில் ஆய் சென்றவர் அவர் பாடிய பதியத்தில் நிறைவாக பாடிய பதியம் திருநொடித்தான் மலை பதியம் ஏழாம் திருமுறையில கடைசி பதிய அதில் கடைசியாக இருக்கிற பாட்டு இதுதான் உயர் பொன்னொடித்தான்மலையை என்று உயர் பொன்னொடித்தான்மலை என்று சொல்கிறார் ஒவ்வொரு ஊழிக் காலத்தும் அது வளர்ந்து கொண்டே செல்லுகின்ற நொடித்தான்மலை நொடித்தான்மலை என்றால் திருக்கையில இது ஏழாம் நூற்றாண்டு சுந்தரமுகன் சுவாமி என்று சொன்னார் பிறகு பதினேழாம் நூற்றாண்டுல குமரூர் சுவாமிகள் ரொம்ப அருமையாக இதனை வழிமுடிவார் போல சொன்னார் மீனாட்சி வளர்ச்சி இமய பொறுப்பில் விளையாடும் உங்க அப்பா இருக்கிறது இமமான இமயமலை குழந்தை எங்க இருப்பா கூட அதனால அந்த இமயமலையில் விளையாடுகின்ற இளமன் பிடி என்கிறார் அந்த இமயமலை எப்படி இருக்கும் வளர்ச்சி வளர்ச்சி வளர்சு மனு சொன்னுகையின்னு சொன்னாடா இலக்கணத்துக்கு போற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறோம் ஒண்ணுமில்ல வளர்கின்ற வளர்ந்த வளரும் என்று மூன்று காலத்திலும் சொல்லலாம் அந்த மலை எப்போ வளர்ந்த மலை ஏற்கனவே இப்ப வளர்ந்து கொண்டே இருக்கிற மலை இப்பொழுது இனி எதிர்காலத்தில் வளரும் மலை இப்படி இந்த மூன்று காலத்துக்குரிய சொல் சொல்லானது என்னது வளர்ந்த தானா வளர்கின்ற கின்ற வளரும் உம் இந்த மூன்று எழுத்துக்களும் தொக்கு இருப்பதனால வெளி தொகையா தொக்குனா இப்ப இதுவே அது மறைந்து இல்லாமல் வழிபடுறதுன்னு வச்சுங்க வளர்ந்த மலை சொன்னா அதுக்கு என்ன பெயர் கேட்டா வளர்கின்ற மலை பெயரச்சம் வளரும் மலை பெயரச்சம் இந்த உண்மையும் விரித்தால் பெயரச்சம் இதை மறைச்சா நூல் ஒரு ஒத்தவற்றில சொன்ன காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை ஒரு பெயரட்சத்துல காலத்தை காட்டுகிற எழுத்துக்கள் மறைந்து விட்டால் அது வினைத்தொகை காலத்தை காட்டுகின்ற எழுத்துக்கள் விரிந்து விட்டால் அது பெயரச்சம் என்று சொன்ன அதனால வளர் சீமய பொறுப்பில் என்று சொன்னார் இந்த வளர்ச்சி என்று சொன்னால் இங்க காலத்தை காட்டுகின்ற அந்த கிண்டை என்பதோ உம் என்பதோ மறைந்து நிற்பது அதனால அப்படி அந்த வெளித்துவை சொன்னதுனால என்ன கேட்டால் காலத்துக்கும் பொதுவாக வளரும் வளர்ந்த வளர்ந்து கொண்டிருக்கிற இனி வளர்கின்ற என்றெல்லாம் வருமானம் வளர் சீமையமய விளையாடும் இளமன் பிடியே என்று சொன்னார் ஆகவே கைலை மலை ஊடிதோர் ஊடி அது உயர்ந்து விளங்கும் வளர்ந்து கொண்டே வரும் என்று சொன்னார் அதை பரஞ்சோதி முனிவரும் கொஞ்சமும் கெடாமல் ஊழிதோர் ஊடி உயர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டிருக்கும் என்று பரஞ்சோதி முனை சொல்லும் எனவே மலை வளர்ந்துகள் வருகிறது விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி வளர்ந்து கொண்டே வரும்படியான மலை கைலி மலை என்று சொல் இனி நம்ம முன்ன சொன்னே ஒ கைலை மலை கிழவோ நீ திருவாரத்தில் இருக்கு அந்த நீ கைலைக்கு போன என்ன தெரியும்னு கேட்டா ஒலிகள் அப்படியே என்ன ஒலிகள் என்று சொன்ன இப்ப நாம ஒலிகளை காதல் விடுது ஒலிகளு வேலூர் ஒளிகளு ஆற்காடு ஒலிகளே சிதம்பரம் ஒலிகள் மயிலாடுதுறை ஒலிகளு சென்னை எல்லாம் இருக்குது நம்ம நம்ம ஒலிகளுங்கிற அறைமுடி சரியா இருக்கு ஆனால் நாம் காதல் பாடுகின்ற ஒலி அபாயமானது அசுத்தமானது மருத்துவமனை ஒலி எடுப்பாதி இது கல்வி கல்வி நிறுவனம் ஒளி எடுப்பாதிக்கோ நேர் விபரீதம் இருந்த ஒளி அரைஞ்சு அர்த்தம் அப்புறம் அந்த பேருந்து போவது அல்லது போவது அல்லது சைக்கிள் போவது இதெல்லாம் இருக்குதே இந்த ஒலியெல்லாம் இருக்கிற புளிய கிளப்பி இன்னும் வேற கிளப்பும் ஒலிகடும இலை ஒலிகடு ஆற்காடு ஒலிகடு வெள்ளூர் என்று அனுபவிக்கிற ஒளிகள் எல்லாம் இன்னாமையுடையது துன்பம் உடையது ஆனால் அங்க இருக்கிற ஒளி என்ன இருக்கிற ஒளி என்ன சொல்லுகிறார் ஆரம்பின் ஆடலின் அங்க இருக்கிற ஒரிகளெல்லாம் காதுக்கு இனிமையான ஒலிகள் தேவர் வந்திருக்கிறார்கள் வந்தா கூட குடும்பத்தில் வந்திருப்பாங்க கோபால சொன்னார் பாருங்கால போகும்போது குடும்பம் வந்த பிறகு குடும்பம் வராத போது கவலைப்பட குடும்பம் வந்தபோது நிச்சயமாக நாம் அந்த மாதிரி சேர்ந்துதான் போகணும் எனவே மாதராடலின் அந்த தேவலோகத்து பெண்கள் இருக்கிறாரே அவரும் வழிபாட்டு கொண்டார்கள் நல்ல இசையும் தெரியும் நடனமும் தெரியும் அவர்கள் இசையோடு நடனம் செய்கிறார்களாம் அந்த ஒலி காதல எங்க கையிலே அது பாடல் நரம்பின் ஓசையும் பாடல் நரம்பின் ஓசையும் இந்த நரம்பு கருவி நரம்பு கருவின்னு வந்தது நம்முடைய தொழுகாப்பியர் காலத்திலிருந்து இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு கல் தோண்டி மண் இந்த கல் தோண்டி காலம் முதற்கொண்டே இசை நம்முடைய தமிழர்களுக்கு சொந்தமாக இருந்து நல்ல தமிழ்ச்சி இப்பொழுது நாம் இந்த பாலமுருகன் பெருமானுக்கு வழிபாடு செய்த பொழுது அந்த மூர்த்திகள் ரொம்ப அருமையாக தூய தமிழில் செய்தார் விநாயகர் வழிபாடு செய்கின்ற பொழுது சின்ன திருப்பூர் பெரிய திருப்பூர் காமே ஆனால் உம்பர்தல தேனுமணி கசிவாகி உண்கடல் தேன மதத்து உணர்வு கூறி இன்பரசத்தை பருகி பலகாலம் எந்த உயிர்க்காதர உத்தரவாகி தம்பிதனுக்காக வனத்து அணிவோணி தந்தை அன்பரதமக்கு ஆனநிலை பொருளோணி ஐந்து கடத்துக்கு ஆணிமுக பெருமானி என்று ரொம்ப அற்புதமா சொல்லி அங்கே சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அருமையாக பல்வேறு பெயர்களை சொல்லி ஒன்று சொன்னார்கள் ஞான பண்டிதாய நமதா என்று ஞான பண்டிதன் அவன் மிகச்சிறந்த பேரறிஞன் எதில் ஞானத்திற்கு பேரறிஞன் சொன்னார் ஞான பண்டிதாமீ நமோ நம வெகு கோடி அதுதாமி இந்த மணி மந்திரங்கள் எல்லாம் அருமையாக காதல் கேட்டு பெருமானி வணங்குற பேர் எல்லாம் கிடைக்கிறது அது நம்முடைய தவத்தர் சுவாமி வழங்கிய அருள்கொடை இல்லீங்களா இது மாதிரி இருக்க இடம் ஈரோடுல இருக்கு ஈரோடுல வந்து நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்தால் என்று சொன்னால் திருமுருகாட்டப்பட வச்சிருக்காங்க உங்க ஆள்கடு கடவுட் புதல்வ மால்வரை மலைமகள் மகனே போற்றி மாற்றோர் கூற்றி இந்த போற்றிங்கிறது இந்த சேர்த்துருக்காங்க ஆனால் அது அதை விட்டுட்டா பக்கா திருமுருகாட்டு படை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றி வெற்றி வெல்வோர் கொற்றவை சிறுவ இழையனி சிறப்பில் பழையோர் குழவி வானோர் வணங்குவில் தானை தலைவர் மாலை மாறுவ நூலறி புலவ குருவ பெருமான் என்னை கேரபெருமான் அற்புதமாக பாராட்டும் இதெல்லாம் எடுத்து வைத்து போற்றுங்கிற சொல்ல இணைத்து அங்கே இப்படி எல்லாம் ரொம்ப அருமையாக தமிழில் பார்க்குறது இது இசையில அப்படியே சொல்றது இசையில் இருக்கின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா யாழ் ரொம்ப காலத்துக்கு முன்னே இருந்தது அதே போல வீணையும் இருந்தது இந்த ரெண்டு நரம்பு கருவு நரம்புகளாலே வைக்கப்பட்டது ஆனால் அந்த யாழ்க்கு நரம்புக்கு என்ன வேற்றுமையு வீணைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுகிறார்கள் இதனால இசை வல்ல சொல்லுவது யாழ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஓசையில அற்று வருமா அதாவது அந்த விட்டு வருமா ஓசை இந்த வீணில் வருகிற ஓசை இருக்குதே தொடர்ந்து வருமா இது தொடர் ஓசை அது இடையிடையை விட்ட ஓசை அதனாலதான் ஞானசம்பந்தர் பாடுகின்ற பொழுது மாதர் மலைப் பிடியும் பாடுகின்ற பொழுது திருநீரகண்டி ஆழ்ப்பாணர் பாட முடியவில்லை யாழில் பாட முடியவில்லை என்றெல்லாம் இப்போ நல்லா கண்பிச்சிருக்காருங்களே ஏன்னா அவர் பாடுகின்ற பொழுது அந்த நடுப்பு நிறுத்தி பாடுகின்றது இது அது தனித்தனியாக பாடும்போது யாழ்ல வாசிக்க முடியுது தொடர்ந்து பாசும்போது போது வாசிக்கிறார் மாதர் அருமையான பாடல் ஓதாமூர்த்திகள் ரொம்ப அற்புதமாக பாடுவாங்க அந்த ஒரு பாடம் தான் அதுக்கு போகிற பின்னால் போக மாட்டாங்க முதல் பாடல் மட்டும் அதுக்கு மேலே போகக்கூடாது அதுங்களா இதுவே கடினமாக வாங்கி ரொம்ப ஆழமாக இருந்து மனதில் வாங்கி அதை செய்ய சொல்லும் தெரியும் ரொம்ப அருமையான பாடல் அதில் ஒரு வரி மட்டும் சொல்றேன் இந்த விட்டு சொல்றதுக்காக சொல்றாங்க மாதர் மகள் மகள் மகள் நடுடை மலை மகள் நடுடை மலை மகள்யுடை மலை மகள் தூணையான மகிழ்வர் அது முடியும் நாலஞ்சு ஓதுவா மூட்டிகளிருந்து நல்ல அருமையான கருவிகளும் கூட இருந்து மிருதமும் இருந்து வரும்போது ஒரு ஓதுவாமூர்த்திகள் அப்படி பண்ணாங்கன்னா இது பார்த்தது ஒரு மணி நேரம் இசைக்கறிவுகளுக்கு கொஞ்சம் வேலையும் கொடுத்து இதைத்தான் அந்த நடையுடை மலைமகள் துணையான மகிழ்வர் என்ற அந்த அதை அவர் ஆளாத நடை வாசிக்க முடிஞ்சது முடிஞ்சது மலை மகள் ஊடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் அதான் யாழ் முடி பண்ணிட்டு சொல்கிறார் அருமையான பாடல் இந்த பாட்டுடைய இது ஓசை பொருள் ரொம்ப அருமையான பொருள் அல்ல ஞானவன்மந்தருடைய ஞானவன் பாட்டுல வாங்க எங்க அம்மா இல்ல நடப்பாங்க இலக்கிய உலகத்தில் அல்லது யானை நடக்கிற மாதிரி அருமையாக புலவர்கள் பார்த்திருக்காங்க ஆஞானியின் நடை சற்று வேகமா இருக்கும் பெண் யானியின் நடை சற்று மெதுவா இருக்கும் அதனால ஆஞ்ச பெண் யானிக்கு ரெண்டு தான் என்னது பெண் யானை போல் நடக்கும் அண்ணம் போல் நடக்கும்பாங்க ஞான சமுத்தர் பார்த்தார் எங்க அம்மா நடைக்கு பெண் யானி அன்னம் ரெண்டும் சேர்த்துட்டது பெண் யானை ஒரு சமயத்தில் பெண்யான் நடக்கிற மாதிரி அண்ணன் நடக்கிற மாதிரி பெண்யான நடக்கிற மாதிரி மகள் அப்படிப்பட்ட எங்க அம்மாவைதான் துணையன மகிழ்வர் எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு துணையா கொண்டிருப்பாருங்க ஏனையே வெள்ளி தெரியல பாட்டு போடுதுன்னு சொன்னால் இப்படி அதுவே தான் இருக்கும் அற்புதமான தேவாலம் எனவே பாடல் நரம்பின் ஓசையும் நரம்பு கருவி யாழ் ஓசை வீணியின் ஓசை இந்த ஓசையெல்லாம் கேட்குமாம் கைதையில் நரம்பின் ஓசையும் மூழாவு ஆதிர் சும்மையும் முழவுனா தெரியுமே மிருதுங்க அதனுடைய அதிர் சும்மையும் அப்படின்னாரு மூழாவு ஆதிர் சும்மையும் நால்வாய் வரம்பில் ஓதையும் நால்வாயின்னா தொங்குகிற வாய் யானை யானையினுடைய பிடிச்சு ஒளி பிடிமே அந்த ஒலியும் ஒலியும் மலைன்னா அறிவி ரொம்ப அது பாட்டு ஒரு பக்கம் ஓடி வரும் நேரலை திருமண காட்டுப்படை கிடைக்கிறோம் இழும் என எழிதரும் அறிவி பழமுதிர் சோலை மலைகிடவும் இழும் என எழுதரும் அறிவினர் அவன அப்படியே தல சல தல சல்ல சல்ல சொல்ல அப்படியே இழும் என எழிதரும் அறிவிப்பட முதிர் என்று பாடுகிறார்